வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொற்று சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் ஜூன் இருபத்தி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சி போது புளூரஸ் என்ற போரில் முதல் முறையாக வானூர்திகள் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டுக்கு பிறகு என நாம் படித்திருக்கிறோம் எனினும் விக்கிபீடியா ஆங்கிலம் மற்றும் தமிழ் பதிப்பில் இச்செய்தி பதியப்பட்டுள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நாங் உடன்படிக்கையின்படி ஹாங்காங் தீவு பிரிட்டனின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் கிறிஸ்துமஸ் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது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 தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது செயின் மரீனோ நகரம் மீது பிரிட்டிஷ் வான்படை தவறுதலாக நடத்திய குண்டு தாக்குதலில் பொதுமக்கள் கொல்லப்பட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஐக்கிய நாடுகள் பட்டயம் சான் பிரான்சிஸ்கோவில் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது இருமுனை டிரான்சிஸ்டருக்கான காப்புரிமத்தை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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு எல்விஸ் பிரெஸ்லி தனது கடைசி இசை நிகழ்ச்சியை இண்டியானா போலீஸ் பகுதியில் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு கத்தாரில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியில் ஷேக் அகமது பின் கலிபா அல்தானி அவர்கள் அவரது தந்தை கலிபா பின் அகமது அல்தானியை கவிழ்த்து ஆட்சியை கைப்பற்றினார்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 இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு சார்லஸ் மெசியர் பிரான்ஸ் வானியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பங்கிம் சந்திர சேட்டர்ஜி வங்காள கவிஞர் ஊடகவியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சாகு மகாராஜா கொல்காப்பூர் அரசர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு சிறுக்களத்தூர் சாமா தமிழக நடிகர் மற்றும் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாப்போ சிவஞானம் தமிழக அரசியல்வாதி தமிழறிஞர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செம்மஞ்சேரி குன்னிராமன் நாயர் கேரள கதக்களி நடனக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இளைய பெருமாள் தமிழக தலித் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சுசபாரத்தினம்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 இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கே எம் பஞ்சாபிகேசன் இலங்கை நாதஸ்வர கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் மடகாஸ்கர் விடுதலைனால் நாள் சோமாலியா விடுதலை நாள் சித்திரவதைக்கு ஆளுநருக்கான சர்வதேச ஆதரவுனால் மற்றும் உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே